ஸ்ரீ குருப்பியோ நமகா அறிவோம் நாம் மனதை பற்றி தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த மனம் என்றால் என்ன இந்த மனம் என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேகமான ஆறாவது அறிவாக இருக்கிறதுனால இது மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பாக நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிப்பட்ட இந்த மனசை நம்ம என்ன அது எப்படி நம்மிடத்தில் இருக்குது அதை என்ன செய்தால் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் இது போன்ற விஷயங்களைத்தான் நாம் பார்த்துக்கிட்டு வரோம் இதில் படைக்கப்பட்ட ஜீவராசிகளில் ஒரு அறிவு முதற் கொண்டு ஆறு அறிவு படைத்த மனிதன் வரை இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்டிருக்கு அதில் அறிவு அப்படிங்கிறது படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புலன்களை சார்ந்த தான் செயல்படுது அப்படிங்கிறத நாம் நன்கு தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு புலன்களும் ஒவ்வொரு விதமான அறிவை அறிகின்றது அதாவது உணர்கின்றது இது இது என்னது என்பதை அந்தந்த புலன்களின் வாயிலாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது ஆனால் அவ்வாறு உணர்ந்து கொள்வதற்காக அந்த புலன் மட்டுமே போதுமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக புலன்களை கடந்த ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான் அது இன்னதுன்னு நம்மளால் பார்க்கக்கூடிய பொருளையோ கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தையோ நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது இவ்வாறு கொடுக்கப்பட்ட புலன்களின் அடிப்படையில் படைக்கப்பட்ட உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் மிக சிறப்பானவனாக கருதப்படுவதற்கு காரணம் என்னென்னா அவன் ஐந்து புலனறிவுகளுக்கு அப்பாற்பட்ட மனங்கிற ஒரு ஆறாவது அறிவு வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவனால் நல்லது கெட்டதை பகுத்தறியக்கூடிய ஒரு ஆற்றல் அவனிடத்தில் இருக்கு அது இந்த மனதின் வாயிலாகத்தான் சாத்தியமாகுது இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பகுத்தறியக்கூடிய ஒரு பகுத்தறிவுங்கிறது இந்த ஆறாவது அறிவாக இருக்கக்கூடிய மனதின் வாயிலாகத்தான் அது சாத்தியமாகின்றது என்பதை நாம் நன்கு தெரிஞ்சுக்கணும் அப்போ இப்போ இந்த மனசை வச்சு நம்ம எப்படி ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு கண்ணு ஒரு விஷயத்தை பார்க்குது அது ரோஜா பூவா மல்லிகை பூவா அப்படிங்கிறது அந்த கண்ணுக்கு தெரியாது அந்த கண்ணு அந்த ஒரு பொருளை பார்க்கின்றது அந்த பார்வை மட்டும்தான் அதனுடைய வேலையை தவிர பார்க்கப்படுகின்ற பொருளினுடைய தன்மையை அது இன்னதுங்கிறது எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சுக்க முடியாது அந்த அறிவு அதற்கு கிடையாது பார்க்கின்ற சக்தி மட்டும்தான் அந்த அறிவு மட்டும்தான் அந்த கண்ணுக்கு இருக்குது அது போலவே காது கேட்குதுன்னு வைங்களேன் காது கேட்கக்கூடிய ஒரு இசையை எடுத்துக்கலாம் மென்மையான ஒரு சங்கீத பாடல்கள் காதில விழுகின்றதுன்னு வைத்துக்கொள்ளுங்களே அந்த பாட்டினுடைய இசை காம்போதி ராகமா அல்லது பைரவி ராகமா அப்படிங்கிறது காதுக்கு தெரியுமா என்ன காது சப்தங்களை உள்வாங்கிக் தவிர அது எத்தகைய சப்தம்ங்கிற தன்மையெல்லாம் அந்த காதுக்கு தெரிஞ்சுக்க முடியாது இவ்வாறு தான் ஒவ்வொரு புலன்களும் செயல்படுகின்றன இப்போ கண்கள் பார்க்குற காட்சி ஆகட்டும் காதுகள் கேட்கின்ற சப்தமாகட்டும் இதெல்லாம் வந்து ஒரு எண்ணங்களாக மட்டும்தான் மூளைக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுதே தவிர அது இன்னது அப்படிங்கிறதெல்லாம் அந்த கண்ணோ காதோ தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு போய் மூளையில் சேகரிப்பது கிடையாது அப்போ இது மல்லிகைப்பூவா இது காம்போதி ராகமா அப்படிங்கிறது மூளைக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மூளைக்கும் தெரியாது இப்போ உதாரணமாக இப்போ எனக்கு சங்கீதம்னா என்னன்னே தெரியாது இப்போ என்னுடைய காதலில் வந்து ஒரு மோகன ராக பாடல் ரொம்ப இனிமையாக வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு அந்த பாடலை கேட்டு நான் அப்படியே ரசித்து கொண்டிருக்கின்றேன் அது என்னுடைய அருகிலே ஒரு சங்கீத மேதை அமர்ந்திருக்கின்றார் அவருக்கும் அந்த மோகன ராக பாடல் அவருடைய காதுகளிலே விழுகின்றது அவருக்கு அது இன்ன இன்ன தாளம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு புரியுது ஆனால் எனக்கு புரியல ஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஏதோ அவர் பாடுற பாடல்கள் சப்தமாக வந்து காதலை விழுவது அதை என்னுடைய காதல் ரசிக்கதே தவிர அந்த பாடலுடைய தன்மையெல்லாம் அறிந்து கொள்கிற அந்த அறிவு என்னிடத்தில் இல்லை ஆனால் என் அருகிலே அமர்ந்திருக்கின்ற சங்கீத மேதையோ அந்த இசையை பற்றி நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார் சங்கீதத்தை பற்றி நன்கு தெரிந்து கொண்டவராதலால் அவர் அது இன்ன ராகம் இந்த தாளம் என்கிறதை தெளிவாக அறிந்து கொண்டு அந்த பாடலை ரசித்து கேட்குற இப்போ எனக்கும் காது இருக்குது மூடை இருக்குது இருந்தாலும் அது இன்னதுன்னு பகுத்து அறிய முடியலையே காரணம் என்ன என்னுடைய அறிவு அனுபவம் ஞாபகம் இவையெல்லாம் சேர்ந்து வேலை செய்யணும் அப்போ அது என்னன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும் அது வெறும் மூளைங்கிற ஒரு உறுப்பை மட்டும் சார்ந்த விஷயம் அல்ல கூட மற்றவையும் சேர்ந்து இருக்கணும் மற்றவைகள்லாம் என்னென்ன இருக்கணும் புலன்கள் மட்டும் இருந்தால் அது என்னென்னு தெரிஞ்சுக்க முடியுமான்னா முடியாது வெறும் மூளை மட்டும் இருந்தால் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுமானா முடியாது அப்போ புலன்கள் மூளை மட்டும் இருந்தால் போதாது அதை இன்னது என்று அறிந்து கொள்ளக்கூடிய மனம்ங்கிற ஒண்ணு கண்டிப்பா இருந்தாக வேண்டும் அதே சமயம் நேரடியாக தெரிஞ்சுக்குமா இந்த உலகத்தை அறிஞ்சிக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் சாத்தியமாகாது மனம் என்பதற்கு உறுதுணையாக இந்த புலன்களும் மூளையும் அவசியம் இருந்தாக வேண்டும் அப்ப பாருங்க ஒரு சூட்சமான மனம் ஒரு விஷயத்தை அறிந்து அனுபவிக்க வேண்டும்னா அதுக்கு ஸ்தூலமாக கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு உடல் தேவைப்படுது அந்த உடல் உறுப்புகளாக புலன்கள் தேவைப்படுது மூளை மனம் ஒரு விஷயத்தை உள்வாங்கி அது இன்னதுன்னு தெரிஞ்சுக்கொண்டு அதை அந்த விஷயத்தை அனுபவித்து ஆனந்தப்படாது அப்போ அப்படிப்பட்ட மனதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா இப்போ ஒரு ரோஜா பூவை கண்ணு பார்க்குது பார்த்த உடனே அது என்ன பூன்னு தெரியல உடனே பக்கத்தில் இருக்கிற கூப்பிட்டு கேட்குது இது என்ன பூவுங்க அப்படின்னு கேட்குது முதல் அந்த பூவை பார்த்தது அந்த பூவுனுடைய பெயர் அதுக்கு தெரியல பக்கத்தில் இருக்கிறவரை கேட்ட உடனே அவர் சொல்கிறார் இது ரோஜா பூ அப்படின்ட்டு அப்போ இது ரோஜா பூன்னு ஒரு தடவை அதற்கு சொல்லப்பட்ட உடனே அந்த புலன் கண் என்ற புலன் அந்த பூவை பார்த்து பதிவு செய்து விட்டது மனதில் இதுதான் இந்த தன்மை இந்த மனதை இப்படித்தான் இருக்குங்கிறது பதிவு செய்து விட்டது இப்போ அதற்கு ஒரு பெயர் சூட்டப்பட்டு விட்டது ரோஜா அப்படின்னு ஒரு பெயர் சூட்டப்பட்டு விட்டது அப்போ ஒரு ரூபத்தை பார்த்த உடனே அதற்கு ஒரு பெயரும் சூட்டப்பட்ட உடனே நாம ரூபம் இப்பொழுது இந்த மனதில் ஏற்றி வைக்கப்பட்டது இப்போ இந்த மனசுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த பூவை பார்த்தா இதை ரோஜா பூன்னு சொல்ல தெரியும் எப்படி இதை அறிந்து கொண்டதுன்னு புத்தியின் வாயிலாக இதை ரோஜா அப்படின்னு ஒரு தடவை தெரிஞ்சுக்கிச்சின்னா எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் அது ரோஜா பூங்கிறத தெளிவாக சொல்லிவிட முடியும் இது மாதிரி இந்த மனம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் உள்வாங்கி சேகரித்து கொள்கிறது அப்போ ஒரு மனம் என்ன செய்துன்னா புலன்கள் வழியாக ஒன்றை பார்த்து புத்தியின் வாயிலாக அதை இன்னது என்று தெரிந்து கொண்டு சித்தத்தின் வாயிலாக அதை சேகரித்து வைத்து கொண்டு தனக்கு தேவைப்படும் பொழுது அகங்காரமாக வெளிப்படுத்தி இவ்வாறு ஒரே மனம் நான்கு நிலைகளில் வேலை செய்கின்றது மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு நான்கு நிலைகளை ஒரு மனம் வந்து செயல்பட்டு இப்போ ஒரு இந்த மனம் வந்து என்ன மாதிரி விஷயங்களையெல்லாம் உள்வாங்கி சேகரித்து வைத்து கொள்ளுதோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் அது தன்னை முடியும் அதற்கு வேறாக அது தன்னை வெளிப்படுத்தி முடியாது ஒரு மலரை பார்த்தவுடன் அது ரோஜா என்று புத்தியின் மூலமாக அறிந்து கொண்டு அதை சித்தத்தில் சேகரித்து வைத்து கொண்டவுடன் எப்பொழுது யார் இந்த பூவை காட்டி கேட்டாலும் அது ரோஜாப்பூங்கிறது அகங்காரமாக உடனே தன்னை வெளிப்படுத்தி காட்டிக்கொள்ளும் இதுதான் மனதினுடைய இயல்பு இதற்கு மாறாக மனம் மாறி செயல்படாது சேகரித்து வைத்து கொண்டதற்கு ஏற்பவே மனம் செயல்பட்டு கொண்டு இருக்கும் அந்த வகையிலே இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தரை பார்க்குறாருன்னு வைங்களேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் அவரை கண்ட உடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் அதுவே இன்னொருத்தரை பார்த்தீங்கன்னா அதே நபரை அவர் பார்க்குறாரு ஆனால் அவருக்கு அந்த நபரை பார்த்த உடனே பிடிக்கலை அவர் மேலே ஒரு வெறுப்பு வந்துடுது இப்போது இவருக்கு விருப்பமாக இருக்க அவரை பார்த்தா அவருக்கு வெறுப்பாக இருக்குது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கக்கூடிய நபர் ஒருவர் தான் ஆனால் அந்த விருப்பம் வெறுப்புங்கிறது இருவேறு மனங்களுடைய நிலைங்கிறத நம்ம நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஒருத்தருடைய மனம் அவரை விரும்புகின்றது இன்னொருவருடைய மனம் அவரை வெறுக்கின்றது ஆனால் இருக்கின்ற பொருள் என்னமோ ஒன்றுதான் அந்த ஒரு நபர் தான் அங்கே இருக்கின்றார் அவரை ஒருவர் விரும்பவும் ஒருவர் வெறுக்கமும் செய்கின்றார் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் என்னென்னா அவர் அவர்களுடைய மனோநிலையை பொறுத்ததுங்கிறத நம்ம நன்கு புரிஞ்சிக்கணும் அவ எல்லாமே இந்த மனதின் வாயிலாக தான் நடைமுறைப்படுத்தப்படுது இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து காதலிக்காக காத்துக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு நேரமே போக மாட்டேங்குது என்னடா இன்னும் நம்ம காதலி வரலையே அப்படின்னு ஒவ்வொரு வினாடியும் ஒரு யுகம் மாதிரி அவர் நகர்த்திக்கிட்டு இருக்காரு அவரால் நிற்க முடியல பொறுக்க முடியல காதலியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அந்த காலம் அவருக்கு மிக கஷ்டமாக இருக்கிறது நகர்த்துவது மிக கஷ்டமாக இருக்குது இப்போ அந்த காதலி வந்துட்டா வந்து அடுத்த வினாடி அந்த யுகமாக இருக்கிறது நொடியாக போய் இப்போ காதலி வந்த உடனே அந்த யுகம் என்ன ஆகிடுதுன்னா நொடிக்கணக்கில் மாறிடுது ரொம்ப நேரம் அவர்கிட்ட தன்னை அறியாமல் ஆனந்தத்தில் பேசிக்கிட்டு இருந்துட்டு திடீர் நேரத்தை பார்க்குற அஜய் யோ மணி நாளாயிடுச்சா இவ்வளோ நேரமாக நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமா அப்படின்ட்டு அந்த நேரம் போனதே தெரியாமல் அந்த காதலியோடு அவர் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அதே காதலி வருவதற்கு முன்னாடி இந்த காலம் நகரமாட்டேங்குது நொடி வந்து யுக மாதிரி ஆயிடுது காதலி வந்தால் ஒரு யுகமே அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் நொடி கணக்கில் தான் தெரியுது அப்ப பாருங்க இந்த காலமும் தேசமும் மனசை சார்ந்து இருக்குங்கிறது நல்லா புரிஞ்சிக்கணும் மனம் இருக்கிறதுனால தான் இந்த கால தேசமும் உண்டாகுது இல்லைன்னா காலம் தேசமும் கிடையாது அப்போ எல்லாமே இந்த மனதனுடைய வெளிப்பாடு நேரம் என்னமோ ஒரே மாதிரி இருந்திருக்கு எல்லாருக்குமே அந்த இருபத்தி மணி நேரம் தான் ஆனால் சந்திக்கிறதுக்காக காத்திருக்கும் பொழுது அவருக்கு பல யுகங்கள் கடந்த மாதிரி காலதாமதமாக தெரியுது காதலி வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த யுகங்கள் கூட நொடிக்கணக்கில் சீக்கிரம் முடிஞ்சு போன மாதிரி இப்போதான் சந்தித்த மாதிரி இருந்தது அதுக்குள்ளே நமக்கு டைம் போனதே தெரியலையேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது இது எல்லாமே மனம் எப்படி இருக்கோ அப்படித்தான் இந்த உலகம் நமக்கு வெளிப்படும் இப்போ ஒருத்தர்கிட்ட மலையில் நடைகிறது உங்களுக்கு சுகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்கிறார் என்னுடைய காதலையோடு சேர்ந்து நான் இந்த மலையில் எனக்கு சுகமாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் இன்னொருத்தர் கிட்டே நீங்கள் அதே வார்த்தையை கேட்டிங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நான் நினைச்சேன்னா எனக்கு எரிச்சலும் கோபம்தான் வரும் அதனால் எனக்கு மலையில் நினைகிறதுங்கிறது சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போது இந்த ரெண்டு பேருடைய மனோநிலை எப்படின்னு இவருக்கு உடல் ஒத்துழைக்காதனால் மலையில் நினைக்கிறது பிடிக்கலை அவருக்கு காதலி கூட இருக்கிறதுனால மலையில் நினைக்கிறது பிடிச்சிருக்கு இப்போ இந்த விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது எல்லாமே இந்த மனதை சார்ந்த விஷயமாகத்தான் இருக்குதே தவிர வெளியிருக்கக்கூடிய மலையிலையோ இந்த உலகத்திலேயோ ஒன்றுமே அப்படி கிடையாது இந்த வெளி உலகமே நம்முடைய மனதை சார்ந்த தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நன்கு புரிந்து வேண்டும் நமக்கு உண்டாகின்ற நல்லது கெட்டது சுகம் துக்கம் இது எல்லாமே நம்முடைய மனநிலையை சார்ந்து தான் இருக்குங்கிறது நம்ம நன்கு புரிஞ்சுக்கணும் இந்த இருமைகள் எல்லாமே மனதை சார்ந்து தான் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன இது மாதிரி தான் நமக்கு கிட்டிருக்கிற மற்ற குணங்களுமான கோபம் வெறுப்பு எரிச்சல் ஆசை மயக்கம் குழப்பம் எல்லாமே இந்த மனதை சார்ந்து இருக்கின்றதுங்கிறத நம்ம நன்றி புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம இந்த மனசை மாற்றினா இந்த குணங்களெல்லாம் மாறிடுமா இந்த உலகம் நமக்கு வேறு மாதிரி தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த மனதை நாம் சரிப்படுத்தி கொண்டால் இந்த குணங்களெல்லாம் மாறிவிடும் இந்த உலகமும் நமக்கு பார்ப்பதற்கு வேறு மாதிரி தெரியும் இப்போ ஒருத்தர் பச்சை கண்ணாடியை போட்டுக்கிட்டு இந்த உலகத்தை பார்க்குறாருன்னு வைங்களேன் அவருக்கு பார்க்குற பொருள்கள் எல்லாமே பார்வைக்கு பச்சையாக தெரியும் அதனுடைய இயல்பு நிறம் அதற்கு அவருக்கு தெரியாது பார்க்கின்ற பொருளெல்லாம் பச்சை நிறத்தில் மட்டுந்தான் அவருக்கு காட்சி ஆகும் அது மாதிரியே ஒரு மஞ்சள் காமால் வந்தவர்கிட்ட கேட்டிங்கன்னா பார்க்குற பொருளெல்லாம் எனக்கு மஞ்சளாக தான் தெரியுது அப்படின்னு சொல்லுவார் காரணம் அந்த நோயினுடைய தன்மை அந்த மாதிரி பார்வையில் பார்க்குற பொருள் எல்லாம் மஞ்சளாக காட்டி கொடுக்குது ஆனால் உலகம் அப்படியா இருக்குது பச்சை கலரில் இருக்குதா மஞ்சள் கலரில் இருக்குதா யோசித்து பாருங்க குறைபாடு தம்மிடத்தில் வைத்து இந்த உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் பச்சையாகவும் மஞ்சளாகவும் நமக்கு காட்சியாகுது அது மாதிரியே இந்த மனம் எப்படி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கின்றதோ அதற்கு ஏற்ற தான் இந்த உலகம் நமக்கு காட்சியாகும் நல்ல விஷயங்களை உள்வாங்கி கொண்டு நல்ல நிலையிலே மனம் பயிற்று இருக்கப்பட்டிருந்தா இந்த உலகத்தை பார்க்குறதுக்கு ஆனந்தமாக இருக்கும் எல்லாமே நல்லதாக தெரியும் கெட்ட விஷயங்களை உள்வாங்கிக்கொண்டு கெட்டதை சேகரித்துக்கொண்ட மனம் பார்க்கின்ற பார்வை எப்படி இருக்குன்னா யாரை பார்த்தாலும் பிடிக்காது இந்த உலகமே மோசம் யார் பார்த்தாலும் ஏமாத்துறாங்க எல்லாருமே அயோக்கிய பசங்க அப்படின்ட்டு இந்த உலகத்தை தவறாகவே பேச வைக்கும் இது எல்லாமே மனம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறத நம்ம நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு மனம் இரண்டு நிலையில் மாறி மாறித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இதை நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாமே இந்த மனதினுடைய இருவேறு நிலைகளிலே உண்டாகக்கூடிய பிரச்சனை நான் நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நாம் இந்த மனதை வந்து சரியாக கையாள கத்துக்குவோம் இப்பொதுவா இந்த மனம் இந்த உலகை எவ்வாறு அறிய உதவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த மனம் ஒரு விஷயத்தை புலன்கள் வழியாக அறிந்து கொள்கின்றது அறிந்த அந்த விஷயத்தை இன்னதுங்கிறது புத்தியின் மூலமாக புரிந்து கொள்கின்றது அவ்வாறு புரிந்து விஷயத்தை சித்தத்திலே சேகரித்து வைத்து கொள்கின்றது எப்பொழுது தனக்கு அந்த விஷயத்தை வெளிப்படுத்த விரும்புகின்றதோ அப்பொழுது அகங்காரமாக தன்னை அதை வெளிப்படுத்தி கொள்கின்றது இவ்வாறு தான் மனம் வந்து ஒரு தொகுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம்னா மனம் அறிவு ஞாபகம் சிந்தனை அல்லது எண்ணங்கள் அப்படின்ட்டு நாம் தொகுத்து வச்சிட்ருக்கோம் அப்போ இந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடுகள் நமக்கு இந்த உலகம் சேகரித்து வைத்துக்கொண்ட விஷயத்தை எப்பொழுது வெளிப்படுத்துதோ அகங்காரமாக அப்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உலகம் நமக்கு காட்சியாகும் செயல்படும் சரி அப்படிப்பட்ட மனம் எந்தெந்த நிலையில் இருக்குது அப்படின்னு கவனித்தோம்னா ஐந்து நிலைகளில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த மனம் செயல்படும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சலனம் அப்படிங்கிற ஒரு முறையில் இந்த மனம் செயல்பட்டு கொண்டிருக்கு அதாவது மனம் எப்பொழுதுமே வந்து அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் குரங்கு போல இங்கும் அங்கும் தாவிக்கொண்டே இருக்கும் ஒரு நிமிஷம் கூட ஒரு பொருளின் மீது நிலைத்து நிற்காது எதையாவது மாற்றி மாற்றி சிந்தனை பண்ணி கொண்டிருக்கின்ற அழைப்பாயும் சாணமடைந்த மனம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் இது ஒரு நிலை இந்த மனதினுடைய ஒரு நிலை அடுத்தது இதே மனத்துக்கு இன்னொரு நிலை இருக்குது அது வந்து மந்த புத்தின்னு சொல்கிறோம் மந்த புத்தின்னா என்னென்னா எதையுமே ஒரு தெளிவாக முடிவெடுக்க முடியாது குழப்பிக்கிட்டே இருக்கும் எது சொன்னாலும் மண்டையில் அவ்வளோ சீக்கிரம் ஏறாது ஒரு தடவைக்கு பத்து தடவை சொன்னால் மட்டும்தான் அதுக்கு புரிஞ்சிக்க முடியும் இந்த மாதிரி மனதை வந்து மந்த உள்ள மனம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது தடுமாறுகின்ற மனம் இந்த மனம் என்ன பண்ணும்னா சரின்னு ஒன்று நினச்சிக்கும் அடுத்து வினாடி இது சரிதானா அப்படின்னு சந்தேகப்படும் இந்த பா இந்த பாதையில் போகலாமா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும் சிறிது நேரத்தில் இது வேண்டாம் இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி மனதை மாற்றிக்கொள்ளும் இது மாதிரி ஒரு உறுதியற்ற தன்மையில் தடுமாறுகின்ற மனம் இருக்கிறது இது ஒரு நிலை மனதினுடைய இது ஒரு நிலை அடுத்து இன்னொரு நிலை இருக்கு ஒருமுகப்பட்ட சிந்தனை இதுதான் மனதனுடைய நல்ல நிலை இது வந்து மனசு எண்ணங்களை அங்கு விங்கு ஓட விடாம தடுமாறாம மந்தமாக இல்லாமல் நிலைப்படுத்தி அதனுடைய உண்மைத்தன்மையை ஒருமுகச் சிந்தனையில் உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு நிலையை மனதின் உன்னத நிலைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்போ மனம் பார்த்திங்கன்னா ஐந்து வகைகளில் வேலை செய்யுது சலனமான மனம் மந்த புத்தியான மனம் தடுமாறுகின்ற மனம் அடுத்து ஒருமுகப்பட்ட மனம்னு இப்போ நான்கு நிலைகள் நாம் பார்த்துருக்கோம் ஐந்தாவது ஒரு நிலை இருக்குது மனசை அந்த மனதுக்கு வந்து விருப்பப்படி செலுத்துவது இந்த மனதை நாம் எப்படி விரும்புகின்றோமோ அதன்படி நாம் அந்த மனதை நாம் கட்டுப்படுத்தி கொண்டு செல்ல முடியும் நம்முடைய விருப்பத்துக்கு அதாவது மனம் போன போக்கில் போகிறதில்ல நம்முடைய விருப்பத்துக்கு மனதை கட்டுப்படுத்தி கொண்டு செல்வதற்கு ஒரு நிலை இருக்குது இந்த மாதிரி ஐந்து நிலைகள்ல இந்த மனதை நாம் வந்து கையாள முடியும் முதல் நிலை வந்து ஒரு சலனமான மனம் இரண்டாவது நிலை வந்து மந்த புத்தியான மனம் மூன்றாவது நிலை வந்து தடுமாறுகின்ற மனம் நான்காவது நிலை வந்து ஒருமுகப்படுத்தப்பட்ட மனம் ஐந்தாவது நிலை வந்து நம்முடைய கட்டுப்பாட்டில் உள்ள மனம் இது மாதிரி ஐந்து நிலைகளில் மனதை வந்து நாம் கையாளிறோம் இது மனதனுடைய மிக முக்கியமான விஷயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மனம் இவ்வாறு வேலை செய்கிறதுங்கிறது நமக்கு தெரிஞ்சாத்தான் நம்ம அடுத்தடுத்த நிலைகளுக்கு இந்த மனதை நம்ம எப்படி கொண்டு செல்ல முடியுங்கிறது புரிஞ்சிக்க முடியும் இப்போ இந்த மனம் வந்து ஒரு இனிமையான இசையை கேட்குது கேட்ட உடனே அந்த இசையமைப்பாளர் எவ்வளோ அற்புதமாக ஒரு இசையை அமைச்சிருக்காரே ஆஹா என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்னு அந்த இசையை வந்து ரசித்து இந்த மனம் வந்து காதுகளின் வழியாக அனுபவிக்குது இப்போ அந்த இசையை வந்து அந்த இசையமைப்பாளர் அமைப்பதற்கு முன்பு அந்த இசை எங்கே இருந்ததுன்னு நமக்கு தெரியுமா எங்க இருந்திருக்கும் வானவெளியிலையா இல்லை வேற எங்கேயாவது புத்தகத்திலையா முதல் முதல் அந்த இசையை வந்து அவர் அமைக்கின்றார்னா அந்த இசை எங்கு இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த இசை மனதிலே தான் அந்த இசை இருந்திருக்கும் அந்த இசை வெளிப்படுவதற்கு முன்பு அந்த இசையை எப்படி அமைக்க வேண்டும்ங்கிறது அவர் மனதில் ஒரு எண்ணம் உதயமாகி அதை அவர் வெளிப்படுத்துவது அந்த இசை அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தத்தை நமக்கு கொடுக்குது அது மாதிரி ஒரு கதாசிரியர் எடுத்துக்கல அவர் ஒரு கதை புத்தகம் எழுதுறார் அந்த கதை புத்தகத்தை நம்ம படிக்கிறோம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த கதை ரொம்ப ஆனந்தமாக இருக்கு இந்த கதை படிக்கிறதுக்கு இது எப்படி எழுதியிருப்பார் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுக்கிறோம் எங்கிருந்து இந்த கதையை அவர் எடுத்திருப்பார் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தோம்னா இந்த கதை அவருடைய மனதிலிருந்து வெளிப்பட்டதாகத்தான் இருக்கும் வேறு எங்கிருந்து இந்த கதையை அவர் எடுத்திருக்க முடியாது மற்றவர்கிட்ட இருந்து இந்த கதையை எடுத்தால் அவர் ஒரு கதாசிரியராக மாற முடியாது கெட்ட பிறகுதான் வரும் அவருக்கு அதனால் இந்த கதை அவருடைய சுயமாக அவர் மனதில் கற்பனையில் உதித்த ஒரு விஷயத்தை அவர் அழகாக எடுத்து எழுதும் பொழுது அதை நாம் படித்து ரசிக்கின்றோம் கண்கள் என்ற புலன்களினால் அந்த கதையை நாம் படித்து ரசிக்கின்றோம் காதுகள் என்ற புலன்களின் வாயிலாக அந்த இசையை கேட்டு நாம் ரசிக்கின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு புலன்களையும் பயன்படுத்தி இந்த மனம் அனுபவப்பட்டு ஆனந்தப்படுகின்றது அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் வெளிப்படணும் அப்படின்னாலும் அது மனதின் வாயிலாகத்தான் வெளிப்பட்டு வேண்டும் அது மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த உலகமும் நம்ம மனதின் வாயிலாகத்தான் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு நல்லா கவனிங்க இப்போ இந்த உலகம் நம்முடைய பார்வைக்கு எப்படி தெரிகின்றதோ நாம் கேட்கின்ற விஷயங்கள் நம் காதுகளுக்கு எப்படி கேட்கின்றதோ இது எல்லாம் ஏற்கனவே மனதில் சேகரிக்கப்பட்ட விஷயங்களாக இருந்து வெளிப்பட வேண்டியது தான் இப்படி நமக்கு தெரியுது நாம் அனுபவிக்கப்படுகின்ற இந்த உலகம் நம்முடைய மனதினால் அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது அறிவதும் அனுபவப்படுவதும் ஆகிய இந்த ரெண்டு விஷயங்களை தவிர தனியா உலகம்னு ஒன்று கிடையவே கிடையாது இந்த மனம் ஒன்றை அறிந்து அனுபவித்துக் கொள் கொண்டிருக்கின்றது அதுவே இந்த உலகத்தை உருவாக்கி அனுபவிக்கின்றது அப்போ இந்த மனம் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த உலகமும் மிக சரியாக இருக்கும் பார்க்கறதுக்கு மிக தெளிவாக இருக்கும் இந்த மனம் குழம்பிய நிலையிலே இருந்தால் இந்த உலகமும் ஒரு குழப்பத்துடன் தான் காணப்படும் கெட்ட நிலையில் இந்த மனம் இருந்தால் இந்த உலகத்தில் பார்க்குறதெல்லாமே கெட்டதாக தெரியும் நல்ல நிலையில் இந்த மனம் இருந்தால் இந்த உலகத்தில் பார்க்குறதெல்லாம் நல்லதாக தெரியும் அப்போது மனம் எப்படியோ அப்படியோ இந்த உலகம் இதை தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க மனம் போல் வாழ்வு அப்படின்னு பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க உன்னுடைய மனம் எப்படியோ அது மாதிரி உன்னுடைய வாழ்க்கை இருக்கும் உன்னுடைய உலகம் அப்படி விரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ உதாரணமாக ஒரு மோதிரத்தை குளத்தில் தவறு விட்டுடுறீங்க குளிக்க போகிற இடத்துல அந்த குளத்தில் உங்களுடைய மோதிரம் தவறி உள்ளே விழுந்துடுது இப்போ அந்த குளத்தின் நீர் சலனம் இல்லாமல் தெளிந்து இருந்தால் உங்களுக்கு அந்த மோதிரம் விழுந்த இடம் கண்களுக்கு தெரியும் இந்த இடத்துல அந்த மோதிரம் கிடைக்குது நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு உங்களுக்கு கண்கள் கண்களுடைய பார்வைக்கு சலனம் இல்லாத அந்த நீரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அதுவே குளத்து நீர் கலங்கி சலனமாக இருந்து நீங்கள் மோதிரத்தை போட்ட உடனே அது எங்க போய் உள்ளே கிடக்குதுன்னு தெரியாமல் அந்த மோதிரத்தை உங்களால் எடுக்க முடியாது அதை பற்றி அறிந்து கொள்ள முடியாது மோதிரம் இருக்கக்கூடிய நிலையை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது இது மாதிரி மனம் சலனம் இல்லாமல் தெளிவாக இருந்தால் காட்சிக்கு தெரிகிறது எல்லாமே மிக தெளிவாக இருக்கும் அதுவே சலனமான மனதில் இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு குழப்பமாகவும் தெளிவில்லாமையும் ஒரு விருப்பு விருப்பு கலந்ததாகவும் தான் இந்த உலகம் நமக்கு காட்சியாகும் ஆக மனம் எப்படியோ அப்படியே இந்த உலகம் நமக்கு விரிகின்றதுங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம மனதில் ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கோமோ ஏற்றவாறு தான் இந்த உலகம் நமக்கு வெளிப்படும் பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா தேவையற்ற விஷயங்களை உள்வாங்கிக்கிறோம் அரசியல் விஷயங்களையும் இந்த சினிமா திரைப்பட விஷயங்களையும் கற்பனை விஷயங்களையும் நிறைய மனசுக்குள்ளே போட்டு போட்டு உள்வாங்கிக்கிட்டு அதையே நாம் உலகத்தில் பார்க்கும்போது உலகம் அதே மாதிரி தான் எந்த கெட்ட விஷயங்களை உள்வாங்கியிருக்கோம் மனம் அது மாதிரி உலகத்தை பார்க்கும்போதும் கெட்டதாகவே தெரியும் அதுவே ஒரு ஒரு நல்ல விஷயங்களை உள்வாங்கி ஆன்மீக விஷயங்களையும் இறை சம்பந்தமான விஷயங்களையும் நல்ல எண்ணங்களையும் அவர் உள்வாங்கியிருந்தார்னா அவருக்கு இந்த உலகம் பார்க்குற பார்வையிலே ஆனந்தமாக தெரியும் அப்போது கவனிங்க உலகம் நம்முடைய மனதை சார்ந்து தான் விரிகின்றதை தவிர உலகம் என்று தனியாக ஒன்று கிடைக்கவே கிடையாது இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மனதை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலேயும் ரொம்ப அக்கறையாக இருப்போம் அதனால தான் பெரியவங்க அந்த காலத்திலருந்தே சிறிய குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களையும் சொல்லி கொடுத்து வளர்த்தணும் அப்படின்னு அறிவுறுத்துகிறாங்க பெரியவங்களும் தீயவை பார்க்காதே தீயவை கேட்காதே தீயவை பேசாதேன்ட்டு மூன்று குரங்கு பொம்மைகளை கூட போட்டு ஏ குழந்தைகளுக்கு அதை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா இதை நீ தீய விஷயங்களை பார்க்கும் பொழுது தீயவைகளை கேட்கும் பொழுது தீயவைகளை பேசும் பொழுது உன்னுடைய மனம் தகுந்த மாதிரியே மாறி எதிர்காலத்தில் இந்த உலகம் எல்லாம் உனக்கு பார்க்கும்போது தீயவையாகவே தெரியும்பா அதனால் அந்த மாதிரி தீய விஷயங்களை எல்லாம் நீ விட்டு விடணும் அப்படின்னு தான் இன்றைய வாழ்க்கை சூழல் முற்றிலும் விரோதமாக இருக்கிறது குழந்தைகள் எல்லாம் எப்படிப்பட்ட விஷயங்களை கையாளுகின்றார்கள் நாம் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் மனநிலையை மிகவும் மோசமாக மாற்றி எதிர்கால உலகம் அவர்கள் பார்வைக்கு மிகவும் மோசமாகவும் மிகுந்த துயரத்தை கொடுப்பதாகவும் தான் இருக்கப் போகின்றது அதில் ஒரு சந்தேகமும் நமக்கு இல்லை ஏன்னா மனம் எப்படியோ அப்படித்தான் இந்த உலகம் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் அத அதனால் இந்த மனம்ங்கிறது ரொம்ப சாதாரணமாக நம்ம எடுத்துக்கக்கூடாது மிகப்பெரிய விஷயத்தை இந்த மனதின் வாயிலாகத்தான் நாம் அடைய போகிறோம் மிக மோசமான விஷயத்தையும் இந்த மனதின் வாயிலாகத்தான் அடைய முடியும் ஆகவே மனங்கிற விஷயத்தில் நாம் எந்தளவுக்கு விழிப்புணர்வோடு இருந்து மனதை கையாள வேண்டுங்கிறத மேலும் விரிவா நாளை வகுப்பில் பார்க்கலாம் நன்றி ஓம் சத் சத்